வணக்கம் பிப்ரவரி 20 இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கதர்பக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவிலேயே முதன் முதலாக அனைத்திந்திய ஆயுர்வேத மையம் புதுடெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு உலகின் முதலாவது எரிமலை ஒமிழ் மின்சக்தி திட்டம் ஐஸ்லாந்து நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது மூன்று சீனா நாட்டில் சான்யா நகரில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலக அழகி போட்டியின் பட்டத்தை வென்றவர் இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த மனுஷி சில்லார் என்பவர் ஆவார் ஏறத்தாழ இந்த போட்டி பதினேழு வருடங்களுக்கு பிறகு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு லியானார்டோ டாவின்சி அவர்களின் இயேசுவின் ஓவியமானது நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலருக்கு ஏலம் எடுக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் மாணவர்கள் செயற்கை குறைந்த மற்றும் சரியாக செயல்படாத அரசு பள்ளிகளை பிபிபி திட்டத்தின் கீழ் தனியார் வசம் ஒப்படைக்கலாம் என மத்திய அரசுக்கு பரிந்துரைத்த அமைப்பு எது 2. விளையாட்டுத் துறையில் அதன் வளர்ச்சிக்காக சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்காக ராஷ்ட்ரிய கேள் புரஸ்கார் விருதினை பெறும் அமைப்பு எது மூன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற மைசூர் தசரா திருவிழாவின் பொழுது அதனை சிறப்பிக்கும் வகையில் எந்த சுற்றுலாத்துறையானது தங்கரதம் சொகுசு ரயில் சேவையை உள்ளது நான்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மட்டுமே ஜிஎஸ்டி வரி மூலமாக எவ்வளவு ரூபாய் லாபம் கிடைத்ததாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் அறிவித்துள்ளார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி